தம்மை நமக்காக பலியாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு உயிருள்ள பலி லிவிங் சாக்ரிஃபைஸ் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 31 முதல் 14 வசனங்கள் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அருணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறளும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு வீண் மாயைகளை பற்றி நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் முது கிருபத்திலே களிகூர்ந்து மகிழுவேன் நீர் என் உபத்ரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து என் அக்கிரமத்தினாலே என் பலம் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி செசவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் அவதூற்றை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா இருபத்தி மூன்றாம் நாற்பத்தி ஆறாம் வசனம் பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்பவிக்கிறேன் ஃபாதர் இன்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட் பாடுகளின் வாரத்தின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் தனது மகன் ஈசாக்கை பலியிடச் சென்ற ஆப்ரஹாம் தொழுது கொள்ளுக செல்கிறோம் என்றான் இயேசு தமது ஆவியை தமது பிதாவின் கரங்களில் ஒப்படைத்த வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் நிகரற்ற தொழுகையை பெற்றுக்கொண்டார் பூமிக்கு வருவதற்காக பரலோகத்தை விட்ட வேளையில் கொடுத்த தமது பிரிவுரையில் தேவகுமாரன் இப்படி சொன்னார் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஓர் உடலை எனக்கு ஆயத்தம் பண்ணினேர் நமது உடல்களை இறைவரது சிங்காசனத்திற்கு முன் உயிருள்ள பலியாக ஒப்புக் போன்று நறுமணம் உள்ளது வேறுதுவும்லை ரோமர் பன்னிரண்டு சகோதரே நீங்கள் உங்கள் உடல்களை பருசுத்தமும் தேவனுக்கு பிரிமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை கிறிஸ்தவின் மரணம் நமக்கு போதிக்கும் உன்னத படிப்பினை இதுவே அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தம்மையே பிதாவிடத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படியே வேறெந்த தொழுகையும் இவ்வளவு நெருக்கமாய் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு செல்லாது இயேசு தம்மை பிதாவின் கரங்களில் ஒப்புவித்து உயிரை விட்டவுடன் தேவாலயத்தின் திரைச்சியலை தொங்குதிரை மேலிருந்து இரண்டாய் கிழிந்தது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதற்கு இனி தடையே கிடையாது நமது உடல்களை ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுப்பது என்றால் அநீதியும் அவபக்தியுமான இவ்வுலகத்தின் ஈர்ப்புகளுக்கு கவர்ச்சிகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும்படி உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நீதியின் ஆயுதமாய் ஆண்டவரின் பலிவிடத்திலே படைப்பதாகும் கண்களை ஆண்டவரே நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை பார்க்க காதுகள் விருப்பமில்லாத காரியங்களை கேட்க மாட்டோம் உதறுகள் உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை பேச கரங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம் கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு செல்ல இப்படி ஒவ்வொரு அவயமாக எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே உயிருள்ள பலியாக நாம் ஒப்படைக்க வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட சமயத்திலும் நடக்கும் நடகுவும் நடக்குமாறுபோம் it's a crisis experience as well as an ongoing experience பாபத்திற்கு செத்தவர்களாகவும் கடவுளுக்குக் கிடைத்திருக்கிறவர்களாவும் நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் we should keep on reckoning that we are debt to self and alive to god இதுதான் வேதம் போதிப்பது இப்படி இருந்தால் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரிய களமேதான் பெரிய ন্যায়ிரு பெரிய திங்கள் பெரிய வெள்ளி பெரிய சை எல்லாமே நமக்கு நல்ல நாளாக தான் மாறிவிடும் ஹேவர்கள் அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இப்படி பாடினார்கள் எந்த ஏவ பாடும் எந்தன் காள் சேவை செய்ய வீரையும் ஆழகாக வீ இயேசு உயிர்த்தெழுந்த முதலாவது தமது சீடரை சந்தித்த சொன்ன முதல் வார்த்தை மத்தயுவிலே வாழ்க அல்லது மகிழ்க என்பதே அதற்கு பிரதிபலிப்பாக அவர்கள் அவரது பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் இதுதான் தொழுகையின் வழிபாடுகள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் அடோரேஷன் ஒரு தோட்டக்காரனிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று மகதலினாமரியாள் நினைத்தாள் ஆனால் இயேசு அவளை மறியாளே என்றதும் குதூகலமாய் ரபூனி போதகரே என்று சத்தமிட்டாள் மகிழ்ச்சி பெருக்கில் அவரை பிடித்து கொள்ள முயன்றார் இதுதான் பாசத்தின் வெளிப்பாடுகள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் அடுத்து தோமா வருகிறான் இயேசு தமது காயங்களை அவனுக்கு காட்டியபோது அவன் என் ஆண்டவரே என் தேவனே என்று அதிசயித்தான் இது பிரமிப்பின் வெளிப்பாடுகள் Expressions of Amazement. ஆண்டவர் தமது ஜீவனை தமது ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்பு கொடுத்ததை அடுத்து எத்தனை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எத்தனை தொழுகையின் வெளிப்பாடுகளுக்குரிய பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள் இன்னும் கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்மை அர்ப்பணிப்பதை மறந்துவிட்டு மற்றத்தனையும் செய்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை ஆனால் நம்மை ஆண்டவருடைய பலிபீடத்திலே கிடைத்து அதை தொடர்ந்து நாம் தொழுகையின் மற்ற பாவனைகளை நாம் வெளிப்படுத்தினால் அது ஆண்டவருக்கு ஏற்ற சுகந்த வாசனையாக இருக்கும் பிதாவே உமது கைகளில் எனது ஆவியை ஒப்பு வைக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய குமாரன் எங்களுக்கு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நடைமுறையான படிப்பினைகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டிய காரியங்களையும் குறிப்பாக பரமபிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு நல்ல படிப்பினைகளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களை ஜீவபலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய கண்கள் எங்களுடைய காதுகள் எங்களுடைய உதடுகள் எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கால்கள் எங்களுடைய அனைத்து அவயவங்களையும் கர்த்தாவே உங்களுடைய பலிபீடத்திலே கிடத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டுவரே இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே